ஏதனே இறந்துடன் மோட்சமன்றே மண்டல தண்டத்தை ஒழித்தலும் மோட்சமன்றே ஏத மாம வித்தையாலே எய்திய மனமுடிச்சு யாதுமே ஒழிவதன்றோ விதிகளுக்கு மோட்சம் இல்ல அறுநூத்தி முப்பத்தி நாலாவது விதையா முத்தி லட்சணத்தை சொல்லிட்டு வருவார் அதில் எப்போதும் விடுபாடு உடைய ஞானிகள் விதைய முத்தல் தான் ஆனாலும் அஞ்ஞானிகளை நோக்க விதையா முத்தி என்று ஜீவன் முத்தி ரெண்டாக பிரிக்கிறது வாசமாக விதைய முத்தல் என்று சொல்லப்படுது அப்படிப்பட்ட நிலையிலே இந்த முத்தியை பற்றி சொல்லும்போது இந்த பாட்டில் ஒரு விளக்கம் விளக்கிறார் ஏதெனில் இந்தத் தேகம் இறந்திடல் மோட்சமன்றே சரீரம் இறந்து போனால் மோட்சமல்ல தேகமே ஆத்மா போகமே மோட்சம் என்று சொல்வது உண்டு அதனால ஓர் கமண்டல தண்டன தண்டத்தை ஒழித்தலும் மோட்சமன்றேன் கமண்டில் தண்டம் தண்டம்னா கமண்டெல்லாம் வச்சுருப்பாங்க தண்டு வச்சுருக்கோம் தண்டி சன்னியாசன்னு பேர் அது பிராமணர்கள் தண்டி சன்னியாசி நாங்கள் தான் ஓஸ்தி என்னன்னு சொல்லிடுவாங்க பரம சன்னியாசன்னா அதையும் விட்டால் தான் பரம சன்னியாசன் பேர் காசிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க ஐயர்கள் அவங்க நாங்கள் தான் ஓஸ்தி அப்படிங்கிறது அத்வை சன்னியாசிகள் அதையும் விட்டால் தான் அத்வை சன்னியாசி ஆக பரம சன்னியாசி சொல்ல முடியும் என்று யோசனம் ஆவிசங்கருடைய பரம்பரை அப்படி சொல்கிறது உண்டு ஆனால் அதெல்லாம் புறத் புறத்த காட்டக்குழிய சடங்க ஒளிய உள்ளத்தில் விடுபாடுதான் இங்கே ஞா முத்துக்கு ஏதுன்னு எதிர்பார சொல்கிறார் ஓர் கமண்டல தண்டத்தை ஒழித்தலும் மோட்சமன்றேன் ஏதமாம் அவித்தையாலே எய்திய மனமுடிச்சேன் குற்றம் பொருந்திய அவித்தையாலே அவித்தஞானம் அதனால் பொருந்திய மனமுடிச்சு இருக்கே அதுதான் யாதுமே ஒழித ஒழிவதற்கு ஒழிவதன்றோ எதிகளுக்கு சேர்ந்து மோசம் அது முழுமையாக போகணும் மனமுடிச்சு ஆத்மனாக்கு ஒட்டுமிருச்சு அதான் மந்தம் அதான் பிரம்மஜாதாத்மின்னு போகிறதுக்கு அது நீங்கிருச்சுன்னு சொன்னால் பிரிச்சிடலாம் அதை முடிச்சு எடுத்துடணும் அந்நிய வித்தியாசம் பேர்றதுக்கு அது இதுலேயும் இது அதுலேயும் இருக்கும் பிரித்த பிறகு தான் வேறால் தெரியும் சரீராதிகள் உலகம் எல்லாம் அந்நியமாக தெரியும் இல்லையா அது வரைக்கும் அன்னியமாக தெரியறதில்லை வாக்கு மாத்திரம்தான் இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ பிரிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வேற தெரியும் ஆனால் ஆரம்பத்தில் பிரியவங்களுக்கு கூடிக்கும் பாசம் கலையிற மாதிரி தான் பாசத்தை தள்ளிவிட்டால் போகப்போ மீண்டும் கூடிக்கும் அடிப்போல் முடிச்ச இன்றைக்கி அவற்று பார்த்தா எல்லாம் வேறு மாதிரி தெரியும் அவர் நாளைக்கு எல்லாம் குடியும் ஏன் குடிக்குன்னா திடம் இல்லை சமாதானிலை போயிட்டு வெளிவந்த பிறகு மீண்டும் சந்தேக உரிமை இல்லாமல் இருந்தால் தான் அது முழுமையாக அர்த்தம் அது வரைக்கும் கூடும் பிரியும் அது அபியாச காலம் தான் காலத்து அப்படி தான் குடும் பிரியவர் தான் அதனால் எப்படி பல காலம் அபியாசம் பண்ண பிறகு அது நிரந்தரமாக போன் பண்ணால் அந்த ஜீவனத்தினுடைய அடையணும் தவறினுடைய கொண்ணும் ஒரு வெளி வரும்போது அப்படி தெரியும் அதுதான் சொல்கிறார் நிரந்தரமாக போகிறது அதுதான் ஏதமாம் அவித்தையாலே எழுதிய மனமுடிச்சு குற்றம் பொருத்திய அஞ்ஞானத்தினாலே பொரிந்திருக்கின்ற மனமுடிச்சிருக்கே ஆத்மா நாத்மா உணர்ச்சி அதாவது அந்த கரணத்தில் உள்ள ஆங்காரத்துக்கு நானுங்கிற பானம் உண்டு அதிஷ்டானத்துக்கு நானுங்கிற பாவனை உண்டு ரெண்டுக்கும் ஒன்றா இருக்குது அது பிரிக்கணும் அது எப்படி பிரிக்கிறதுன்னு சொன்னால் நான் கர்த்தா போக்தா ஞாபக நான் அதை சரி என்னுடைய சரீரம் நான் சரீரம் அதை சாதிப்பேன் இதை சாதிப்பேன் நான் பெரியவன் சின்னவன் கட்டியன் அட்டேன் இப்படிப்பட்ட பாவனையெல்லாம் வரும்போது நான் ஆகாரத்தோட முடிச்சு இருக்கணும் சம்மந்தப்பட்டது அது ஆங்கார விவகாரம் நான் அகர்த்த அபோக்த அசங்கன் சென்மாத்திரன் நான் சச்சிதானந்தன் நான் பிரம்மசுரபன் இப்படிப்பட்ட பாவனைகள் இருக்கும்போது பிடிச்சாச்சு இது ஐஷ்டானத்தினுடைய பாவனை அந்த நான் அந்த நானுக்குள்ளே லட்சணங்கள் ரெண்டு விதமாக இருக்குது அகங்காரத்தோடு இருக்கிறது போகிற அய்மானத்தோடு கூடி தேகாதி பிரபஞ்சத்தில் யான் எனது என்ற அது பிரித்ததுக்கு அடையாளம் என்ன அந்த அதிஷ்டானத்தில் உள்ள நாணங்கிற பாவனைக்கு நான் அகர்த்தா போக்தா அசங்கன் சினிமாத்தன் இப்படிப்பட்ட பாவனைகளெல்லாம் நான் சாட்சி சர்வசாட்சி நான் பந்தம் இல்லாதவன் நான் நித்தியமுத்தன் நான் பிறப்பது இறப்பது இல்லாதவன் இப்படிப்பட்டவர் பாவனைகளெல்லாம் அது அதே நானுக்கு அதிஷ்டானத்தினுடைய தன்மைகள் இருக்குது அதனால் அப்போ அப்படிப்பட்ட பாவனை இருக்கும்போது அது பிரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் இந்த ரெண்டுமே வேற்றுமை தெரியாமல் விவகாரம் பண்ணுறாங்களே ஒரு சமயத்தில் நான் வந்து அதிஷ்டானமாக இருக்கிறேன் என்று கூட சொல்லலாம் அபியாச காலத்தில் நான் பந்தப்பட்டிருக்கேன்னு சொல்லலாம் அது பிரிஞ்சதுன்னு அர்த்தம் இல்லை இப்படிப்பட்ட பாவனையோடு விளக்கம் தெரிஞ்சு எது வரைக்கும் பிரித்து பிரித்து பார்க்குறோமோ அது வரைக்கும் திடமாகிகிட்டே வரும் அதன் பிறகு ஒரு காலத்தில் எந்த வித ஜீவன ஒத்து நிலையாக வரும் அதுதான் முடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் அவுக்க வேண்டியது தான் அதை அவித்தாலும் அப்புறம் மீண்டும் கூடிக்கும் பாசம் மாதிரி ஒரு காலத்தில் முழு முழுமையாக எடுத்துட வேண்டியது தான் ஒரு முடிச்சாருந்தால் இருக்கும் எத்தனையோ முடிச்சு வளமான முடிச்சு அதனால் ஏதாவது அவித்தையாலே எய்தியை மனம் யாதுமே ஒழிவதன்றோ அதனால் முழுமையாக போகிறதல்லவா எதிகளுக்கு சேர்ந்த மூச்சம் விட்டவர்களுக்கு சந்யாசிகளுக்கு அதுதான் முத்தி ஆகும் அந்த முத்தியை அதை ஜீவன் முத்தி என்றும் விதையாமத்தி என்றும் சொல்வது உலக மக்களுக்காக அது வித்தியாமுத்தியாக தான் ஆனாலும் விவகாரத்தில் ஜீவன் முத்தி என்று சொல்லப்படும் இங்கே விதையா முத்தி பற்றி தான் பேச சரீரம் விழுந்தால் விதையா முத்தின்னு அர்த்தம் இல்லை இந்த மாதிரி பிரிவினை செய்தப்பட்டு நான் பிரம்மஸ்வர்பன் தளத்துவம் இருந்தால் அது அடையும் போது தேவத்தின் நிலை வரும் சொல்றார் ஆதலால் பண்ணம் ஒரு நதி வாய்க்கால் வீதி மீது தான் வேதுமே சுபாசுபந்தன் இசைவது தருவு கொண்டோ அண்ணி முப்பத்தி அஞ்சாவது பாட்டு சொல்றார் மேல சொல்லப்பட்ட விளக்கத்தை தொடர்ந்து ஆதலால் அப்படி இருக்கிற காரணத்தால் எவனின் எந்த இடத்தில் எந்த இடத்தினில் ஞானியாக்கை தான் விழுந்ததாலே அது எந்த இடத்துல விழுந்தாலும் சரி ஓதிய தலைவன் வண்ணம் திஷ்டான் சொல்றான் மரத்தினுடைய பழுப்பு பழுத்த இலை அது காற்றுக்கு அடிச்சுட்டு போய் ஒரு வாய்க்கால் நதி வீதி மேதகு சிவாலயம் அப்புறம் மற்ற விஷ்ணுவலயம் முதலானவைகளில் மீது தான் விழுந்ததாலே அப்படி விழுந்த காரணத்தினாலே ஏதுவுமே சுப அசுபம் இசைவை தருவு கொண்டோ இது விழுந்ததினால ஏதாவது மரத்துக்கு சுகமோ துக்கமோ அல்லது புண்ணியமோ பாவமோ லாப நஷ்டம் இருக்காங்கன்னா கிடையாது எப்போ மரத்திலிருந்து பிரிஞ்சிருச்சோ பிரிஞ்ச பிறகு அது எங்கே விழுந்தாதோ அதுக்கு என்ன இருக்குது தூரதிருஷ்டிக்கு இந்த பழுப்பு நிலை மரத்தில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் விழுந்தால் தான் என்ன மரத்துக்கு என்ன இருக்குது அதுபோல் என்ன ஜீவன் முத்தி நிலை அடைந்த சரீரமானது சிவாலத்தில் விழட்டும் இல்லை சுடுகாட்டில் சாகட்டும் ஐயோ யோன்னு சொல்லி சொல்லிட்டு சரி அல்லது பெரிய பெரிய மகான்கள் மத்தியில் செத்தாலும் சரி அல்லது துஷ்டர்கள் மத்தியில் சேர்த்தாலும் சரி அப்புறம் எவனாவது கொலை செயல் பண்ணி சேர்த்தாலும் சரி அப்போது கேள்வி இல்லை கிராம மக்களுக்கு ஒரு விதமாக நினைப்பாருல ஒழிய அவர் திருஷ்டி ஒன்றுமே இல்லை விதைய மதிக்கு எந்த பட்ச பாலகம் கிடையாது ஒரு குத்தி கொலிமுட்டான் ஒன்று ஒன்றாலேயே அகால மரணம்னு சொல்கிறதில்லை ஞானிக்கு அதுக்கு பிரார்த்தனை அப்படி போயிடுச்சு என் பிரிஞ்சாச்சு ஏற்கனவே ஏற்கனவே பிரியப்பட்ட உணர்வோடு இருக்கும்போது எவன் வந்து பிரிக்கிறதுக்கு எவனோ மனத்தை வந்து பிரிக்கிறான் அவ்வளோதான் வேலை ஒன்றும் இல்லை அதனால் இந்த பிரிவினையின் காரணமாக ஆத்மாவுக்கு ஜீவன் முத்தி அடைந்த அந்த மகானுக்கு எந்த விதமான குறையும் கிடையாது மனத்துக்கு எப்படி சுபசுபங்களோ கௌரவ குறைகளோ இல்லை அப்படி போல் என்று விதிய சந்தேகம் மக்களுக்கு இருக்கு என்று சொல்லி அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணியிருக்கார் மரமுடை இலை பழங்கன் மலர்வுகள் நசிப்பதே போல் சரீரந்திரிய மாதே சகலம் நசிக்கும் ஒரு சதானந்த சித்தாய் ஓங்கிய ஆன்மாவிற்கு மருமோர் நாசமில்லை மரமென விருக்கும் அடுத்து முப்பத்தாறாவது பாட்டை வளர்க்குறார் மரமுடை இலை பழங்கள் மலர்கள் லசிப்பதையே போல் மரம் அதில் இலை உற்பத்தி ஆகுது அப்புறம் பூ அப்புறமேல பிஞ்சி காய் அதெல்லாம் வர செய்யுது வந்தாக மரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது இல்லை வேணா பறிச்சுட்டு போனாலும் போல் அது தானாக விழுந்துடுறப்பறம் அப்படி விழுந்ததுனால மரத்துக்கு நஷ்டம் இல்லை மரம் யோ என் இடத்துல உற்பத்தியான பூவெல்லாம் போயிடுச்சு என்றது அழுகிறதில்லை படிச்சுட்டு போயிட்டாங்களே துக்க மாட்டதில்லை மரம் அப்படியே தான் இருக்குது உற்பத்தியான பதார்த்தங்கள் போய்கொண்டே இருக்கும் மரம் போகிறதில்லை அது நிலையாக இருக்குது என்று அது இஷ்டம் தங்க அப்படி போல் ஆத்மாவானது எங்கும் ஒரு படித்தரமாகவே இருக்கு அது இருக்கு என்ற இந்திரியங்கள் மற்ற பிராணி வாயுக்கள் செவள சகிதங்கள் இவை எல்லாம் பிரிஞ்சு போச்சு அது பிரிஞ்சு பிரிது பிரிஞ்சு மரண காலத்தில் அதாவது விதிய மூத்தி அடைகிற காலத்தில் பிரிஞ்சு போகுது பிரிஞ்சு போனால் ஆத்மாவுக்கு என்ன கெடுதல் ஒன்றும் கெடுவதில்லை அது மரம் வேணால் நிற்கும் ஆன்மான்னால் மரம் போல் ஆன்மா நிற்குது மரத்துக்கு உற் மரத்திலிருந்து உற்பத்தியான பதார்த்தங்கள் நாசம் மரத்துக்கு கெடுதல்லை அதே போல் ஆத்மாவிலிருந்து ஆத்மாவை அதிஷ்டானமாக வைத்துக்கொண்டு உற்பத்தியானந்த இந்திரியங்கள் சரீரங்கள் அப்புறம் அந்த கரணம் இதையெல்லாம் அழிகிறது அழியக்கூடிய பொழுது தானே அது ஜீவன உத்திரை அடைந்த பிறகு அது அடைஞ்சு கொடுது அஞ்ஞான காலத்தில் அது அழி அது சோழ செய்கிற அழிய அழிய சூழ்ச்சி செய்கிற அழிகிறது இல்லை அப்படி அழியாததினால தான் பந்தம் பிறப்பு உண்டாகுது அதனால ஆத்மாவுக்கு ஞானமடைந்த பிறகு இந்த பதார்த்தங்கள் பிரிவதனாலே அதாவது மரண சமயத்தில் இதே மூர்த்தியில் அந்த ஐஷான சீனமாக பிரமத்துக்கு எந்த வித கெடுதல் கிடையாது அது மரம் போல இருக்குது அது வந்து உண்டான பதார்த்தங்கள் அழிஞ்சு விடுகின்றன என்று சொல்ல சுருதியும் சிற்கனான்மஸ்வர்பமே சத்தம் என்றும் மருகிய உபால்லாம் மறிய நசிக்கும் என்றும் தாரணம் என்றோதும் பொருகிய உபரிடத்தில் சர்வதா ஆன்மாவிற்கே சத்தியத்தன்மை சாற்றும் நூத்தி முப்பத்தி பாட்டில் சர்வதா ஆன்மாவிற்கே சத்தியத்தன்மை சாற்றும் சத்துன்னு சொன்னாங்க ஆத்மாவதா உரியது இதெல்லாம் அசத்துக்கள் ஆனால் இதிலிருந்து உற்பத்தியான வேகாதி பிரபஞ்சம் எல்லாம் அசத்து அது மாறிக்கொண்டுதான் இருக்கும் அதனால் ஆத்மா இந்த கடல் இல்லை என்று சொல்றார் சுருதியும் இதுவரைக்கும் ஓமான வடிவ யுக்தி சொன்னார் இப்போ சுருதிபுறமான சொல்கிறார் சுருதியும் வேதமும் கன ஆன்மஸ்வருபமே சத்தாம் என்று அறிவு வடிவமாக இருக்கின்ற ஆத்மா வடிவமே சத் இருப்பு தென் உடையது என்றும் மறுவிய உபாதியெல்லாம் மாறிய நசிக்கும் என்றும் அதில் பொருந்திய உபாதிகள் தோள் சிறுவபாதி சூழ்ச்சி சிறு உபாதி இதெல்லாம் நசிக்கும் காலப்போக்கில் மாறிக்கிட்டே இருக்கும் அழிஞ்சு கொண்டே இருக்கும் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் இது திருத்தி பரவாயில்லை என்ன பிரகதாரண்யம் என்று போதும் பெரிய உபநிதத்து பெரிய உபநிசத்து பரதாரண்ய உபநிசத்து அதை சொல்லப்படுறது பத்து மணி சத்துக்கள் ஈசக்கான கட்ட பிரசனம் உள்ள மாளுக்கிய சைத்திரிய பிரகதாரண்யம் ததா அப்படின்னு சொல்லப்பட்டு சாந்தோக்கியம் ஆக பத்து மணி சத்துக்கள் பத்து விமிஷத்தில் ஆய் பாஷ்யம் பண்ணியிருக்கார் அதில் இது அதிலே பிரகதாரண்ய உணர்சத்தில் சொல்லப்பட பெருமானாக சொல்வார் அது என்ன சொல்வது சத்தன்மை ஆத்மாவுக்கு தேவை வேறு கிடையாதுன்னு சொல்லுது உபநிஷத் அண்ணா உப நீ சத் என்று மூன்று சொற்களை கொண்ட ஒரு வாக்கியம் உப அருகில் நீ நிச்சயமாக சத் இலக வைத்து நாசம் செய்து சேர்ப்பிப்பது என்று மூன்று பொருளை கொள்வது அது சத்து உபனிஷத்து வேறு அதாவது எழுவாய் ஒன்றாய் எழுவாய் கொள்ளணும் அங்கே உப என்ன எதன அருகில் பிரமத்தின் அருகில் என அர்த்தம் பிரம்மத்தின் அருகில் நீ நிச்சயமாக எதை நாசம் செய்வது அவித்தியை நாசம் செய்வது இலக வைத்து முதல்ல இலக வைத்து நாசம் செய்து சேர்விப்பது அது எதுவோ அது உபனிஷத்து என்று உபனிஷத்துக்கு வழக்கம் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட உபநிஷத்தானது பிரகநாதன் உபநிஷத்தில் பிரதானமாக ஆதி சங்கர் எடுத்து உபயோகம் அதாவது சத்துத்தன்மை ஆத்மா தேர வேறு அனாத்மா பதார்த்தம் இருக்குமே கிடையாது அப்படின்னா அதனால தான் பாரமாசத்தியன்னு பெற இருக்கு இது வியாபார சத்தை பிராதிபாசியம் ரெண்டு சத்தைகள் ரெண்டுமே பிராதிபாசத்தியம் தான் வியாபார சத்தியம் ஏன் பிரிக்கிறதுன்னு சொன்னால் தத்துவானம் வந்த பிறகு தான் இது பொய்ய நிச்சயப்படுகிறது அது வரைக்கும் நிச்சயப்படுகிறது பிராதிபாசத்தை எந்த பதார்த்தம் வந்தாலும் அந்த பதார்த்தத்தில் அதிஷ்டான ஞானம் வந்தாலே போதும் அது பொய் நிச்சயப்படுகிறது பழுதீர் பாம்பு பாம்பு பழுதிர் ஞானம் வந்தால் பாம்பு பொய்யென்று நிச்சயப்படுகிறது சொப்பனம் ஜாகிரதம் வந்தால் சொப்பன நிச்சயம் பொய் என்று நிச்சயிக்கப்படுகிறது இங்கே பிரம்மஜாக்கிரம் வரும்போது தான் இது பொய்ய நிச்சயப்படும் இதுவும் அதிஷ்டானத்தை போகுது ஆனால் இந்த அதிஷ்டானம் அழிக்கிறதுக்கு தத்துவஜானம் வேணும் அந்த அதிஷ்டானம் இருக்கிறது ஞானம் இருந்தால் போதும் எதாவது அதனால் விவகார சத்தியம்னு கொஞ்சம் கூடுதலாக சொல்லப்படுவது விவகார காலங்களில் இருக்கிற சத்தை ஏன்னா கொஞ்சம் கூடுதல் அஞ்ஞானம் அஞ்ஞானம் நீங்குற வரைக்கும் தங்கி இருக்கும் அதனால் சத்தை மூன்று சொல்கிறது பரம சத்தையானது எப்போது ஒரே மாதிரி இருக்கும் சத்து மூன்று சித்து நான்கு ஆனந்தம் எட்டு என்று சொல்கிறது எல்லாம் ஒன்றே தான் ஒரு வதம் ஒரு பொருளை இப்படி சிச்சலும் விளக்கும் பொருட்டு சொல்லப்படுது பொ பொருள் சொல்லப்படுது ஆனாலே சொ நெற்படங்கள் கற்க முதல் எரிக்கப்பட்டோர் மண்படி வாழ் திரு செய்ய தேக மாதிரி திரளெல்லாம் ஞானத்தியால் எரியுறப்பட்ட பின்னர் ஏக சீர் சொரூபமையும் அப்படின்னு முப்பத்தி நான் பாடு சொல்கிறார் திருணம் துரும்பு நெல் அப்புறம் பாய்கள் படுக்கிறது படங்கள் வஸ்திரங்கள் தினமரும் கல் அதாவது இடம் பொருந்திய கல் அல்லது கல் போன்ற கண்டங்கள் கண்டங்கள்னால் தொண்டுக்கட்டைகள் அப்புறம் பெரிய மரங்கள் முதல் எரிக்கப்பட்டு என்ன எரிக்கப்படுற சமயத்தில் ஓர் மண்வடிவாவதே போர் இல்லை சாம்பலாக போதும் அப்படி போல் திருசிய தேகம் ஆதி திரள் எலாம் தோற்றக்கூடிய காணப்படுகின்ற தேக முதலாக கூட்டங்கள் அனைத்தும் ஞானத்தீயால் எரிவுறப்பட்ட பின்னர் ஞானாகியால் ஜெயிக்கப்பட்ட பிறகு ஏக சீ சொருவமே ஒரே சித்தி வடியதாக இருக்கேன் ஏன்னா எரிக்கப்படுறதுன்னா ஞானாக்கெல்லாம் என்ன தங்கி சாம்பலாக போயிடுச்சேன்னா அப்படி இல்லை விசாரத்தினாலே நிச்சயிக்கப்படுகிறது அவ்வளோ தான் எப்படி காணல் ஜலம் ஜலம் இல்லை நிச்சயிக்கப்படுகிறது தான் அதுபோல் இங்கே தேகாபிரபஞ்சம் மத்திய நிச்சயிக்கப்படுகிறது தான் அதனால் ஜலம் இல்லைன்னு சொன்னால் தான் ஜலம் போயிடுறதில்லை அது ஜலம் தான் தோட்டுது நிச்சயிக்கப்படுறதுனால என்ன அந்த காணல் அப்போ நிச்சயப்படுது இது ஜலம் இல்லை நிச்சயிக்கப்பட்டு காணல் தான் நிச்சயப்படுது அப்படி நிச்சயப்பட்டாலும் அது கண்ணுக்கு கா இருந்தாலும் கூட கருத்துக்கு காணல்தான் அப்படி நிச்சயப்பட்ட எண்ணெய தேற்றி தான் இருக்குன்னு சொன்னாக்கா அதனால் ஏற்கனவே இருந்த மயக்கம் போயிடுச்சு தண்ணியில் மயக்கத்தினால் அலைச்சல்பட்டதும் ஆசைப்பட்டதும் போயிடுச்சு இப்போ என்ன உதாசனாக பார்க்கப்படுகின்றதே வந்துடுச்சு அப்படி போல் இங்கேயும் இந்த தத்துவ ஞானத்தினாலே இருக்கப்பட்டதுன்னு சொன்னால் புயல் நிச்சயப்பட்டதுன்னு ஆர்த்து தோற்றம் ஏகாய் பிரபஞ்சம் தோற்றிக்கிட்டே இருக்குது தோற்றட்டும் வெறும் தோற்றம் என்று நிச்சயம் அது எல்லாம் தோற்றம் தான் அந்த அஞ்ஞான காலத்தில் பயமாசு ஏற்பட்டு விவகாரங்கள் நடந்து சோதுக்கங்கள் அடைந்தான் ஜீவன் சத்யஞானம் வந்த பிறகு அதே விவகாரங்கள் நடந்தாலும் வரை சோதுக்கங்கள் இல்லை விவகாரங்களுக்கு அதே விவகாரம் தான் சோதுக்கங்கள் இல்லை அப்படி சோதுக்கள் இல்லாதனாலேயும் மீண்டும் பிறப்புக்கு ஏதுவான சஞ்சீதம் இல்லாதனாலேயும் இந்த ஜீவனுக்கு அத்தையும் வந்து எரிக்கப்படுன்னு சொல்கிறது தான் அப்படி எரிக்கப்பட்ட சொல்றது காரணத்தினால்தான் இது பந்தத்துக்கு உதவாது சொல்லப்படுது தெரிந்தவர்க்கு தோற்றுவது தைத்த படம் போல் அல்லால் பரந்தம் காரிய தேர் பயன்படாது என்று உரை தவாரோ ஒரு வசரம் தெரியும் அது மீண்டும் கட்டிக்கிறது உதவாது அப்படி போல் இந்த பிரபஞ்சமானது அப்படியே தெரிஞ்சாலும் கூட தத்தினாலே எரிக்கப்பட்டது எரிக்கப்பட்டது என்ன அர்த்தம் இது நமக்கு சுகத்திற்கு கொடுக்கும் இது நமக்கு அனுகூல பிரதிகூலம் இந்த பவனையெல்லாம் போயிடுச்சு பிறகு வேறு பார்வை மாத்திரமாக தோற்று பார்க்கப்படுவது மாத்திரமாக தெரியாது வேறு கிடையாது அப்படிப்பட்ட நிச்சயம் இருக்கிறதுனால இதனால் வரக்கூடிய சுகங்கள் இல்லை சம்மந்தப்படுவதில்லை அப்படிப்பட்ட ஒரு நிலைத்தான் இங்கே இருக்கப்பட்டதுன்னு சொல்லல ஒழிய தத்துவானம் வந்தவர்கள் எல்லாம் பஸ்மா போச்சுன்னு அர்த்தம் இல்லை ஆனால் பசுமா போச்சு அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க பஞ்ஞானிகள் ஞானினாலே உழை விவளோ எரிச்சிட்டாக்கா ஒரு அஞ்ஞானிகள் அவங்கள அமைத்தேவா தெரிஞ்சிட்டாங்களா அடிக்கிறாங்களா அது கிட்ட யார் சோபாதி பேர் இப்படி ஒரு மாயின் சாமர்த்தியம் இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் மாய்க்கு அழிகிற சாமர்த்தியம் பிரம்மசத்தியில் அனந்தமாவதை கண்டுபிடித்தல் கூடாது இப்படி ஒரு சக்தி இருக்கு மாய மாய்க்கு அதுக்கு காலஞ்சலம் தான் அப்படிப்பட்ட நிலையை நாம தெரிஞ்சு வேண்டும் தெரியல கத்து ஞானம் அதனால்தான் ஞானத்தையால் எரிக்கப்பட்டது என்று சொல்றது இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் சொன்ன இரவியின் தேசிய இருளிர கென்றதே போல் திருசியம் யாவும் நிகழ்வில் லீனமாகும் உடைந்தால் ஒப்பந்த இரவியின் தேசிடத்தில் சூரிய பிரகாசத்திலே சூரியனுடைய அந்த பிரகாசம் இருக்க ஒளி அவரிடத்தில் இருள் இறக்கின்றதே போல் அத்தோட்டினா இருளா போயிடும் இருள் இறை எரிவுடைய ஒளி முன்னாலே அந்த இருளும் இருக்காது போயிடும் இங்கே வெளிக்க பார்த்தீங்கன்னா இருள் போயிடுது இது சிற்று சிறிய அளவில் இருக்குது அது பெரிய அளவில் இருக்குது அப்படி போல் திருசியம் யாவும் ஆன்ம திகழ்விலே லீனமாகும் அங்கே கூட இருள் எப்படி லீனந்தான் போயிடுது என்ன ஒடுங்கி அது இங்கே ஓடி போயிருதில்லை ஓடி போனால் அப்புறம் விளக்கு நின்று போனால் ஓடி வருதுன்னு அர்த்தமாக அடங்கி போறது அதனால அதில் அடங்கியிருக்கு எப்படி மாத்திரை மரணம் சாப்பிட்டா நோய் அடங்கியிருக்கோம் அழியாமே தீராவியாது அப்படி போடலாம் கொஞ்சம் அடக்கி வச்சது தான் மீண்டு வந்துடும் ஒளியறது இல்லை எந்த யாவது ஒழியாது காய்ச்சல் தான் ஒழிஞ்சு போகுதா அப்புறம் ஆயுள் பூரா வரதில்லை காய்ச்சல் அடக்கிறது தான் அப்புறம் சளி பிடிச்சு கிழச்சு போய் மானம் சாப்பிட்டோம் அப்புறம் ஒழிஞ்சு போகுதா இங்கே அதே சூரிய திஷ்டம் இருக்கும் போயிருந்த அர்த்தம் அதுபோல் ஆன்ம பிரகாசத்தினாலே லீனமாகும் இந்த அஞ்ஞானம் லீனமாக அர்த்தம் வறு கடம் முதல் உடைந்தால் வான் மகாவானமே போல் அப்படி போலவும் மற்றொரு அந்த மண்ணினாலே உற்பத்தியான கடம் இருக்கு அதில் கட்டாகாசம் மகாகாசம் அல்ல பிரிக்கிறோம் அது உடஞ்சி போச்சுன்னா ஒரே மகாகாசம்தான் அது ஒரு திட்டம் அப்படி போல் பிரிவுற உபாதி போனால் பிரமமாம் பிரம்மமித்தேன் உபாதி போச்சுன்னா பிரம்மன்று சொல்லக்கூடிய இலை தான் அவர் அவனுக்கு பேர் பிரம்மவிட்டுன்னு பேர் பிரம்மத்தை அறிந்தவன் ஜீவன் முத்தன் என்று கடமனும் உபாதி போனார் ககனும் ஒன்றானார் போல அப்படின்னார் கடம் போச்சா ஒன்று ஆகாயம் ஒன்று தான் அதுபோல் இங்கே கடவுபாதி போக திஷ்டாந்தம் காட்டி பிரிவு உபாதி போனார் உபாதி என்ன தேகாதி பிரபஞ்சம்தான் ஆனால் இந்த உபாதி போகிறதுன்னு அர்த்தம் இல்லை ஒடுக்குறது தான் இது போய் மித்தேன்னு நிச்சயம் பண்ணால் போதும் கடத்த உடைக்கணும் உடைச்சால் மகாகாசம் உடைக்காம மகாசம் நிச்சயம் பண்ணலாம் கடத் ஓட்டுக்குள்ளேயே ஆகாயம் ஓடு அந்த ஆகத்தை பிரிக்க முடியாது நிச்சயம் பண்ண கட உடைக்கிறேன்னாலும் கூட அது ஆகாயத்தின் ஏகத்தன்மை அனுபவிக்கிறோம் அதே போல் எங்கேயும் அப்படி சச்சியானந்த பிரமமானது எங்கே இருந்ததானதுனால சரீரம் அந்த காரணத்தில் ஊடுருக்கிறதுனால ஒரே ப்ரமம் நிச்சிக்க முடியும் அப்படி நிச்சயிக்க போச்சிக்கும் போது பிரியூர் உபாதியெல்லாம் போய் பிரமதி அடங்கினார் சொல்றான் கீரணீர் தைலம் தண்ணீர் தைலம் சேர்ந்து ஐக்கியத்தை பற்றிய பான்மையே போல் பூரண பிரம்மத்தின் கண் பூரண பிரம்மஞானி சாலலுட்ரேகமாக சந்ததம் இளங்கா நிற்பன் அறுநூற்றி நாற்பதாவது பாட்டு கீரம் இல்லைனா பால் நீர் என்ன தண்ணி தான் தைலம்னா எண்ணெய் நல்லெண்ணெய்க்கு தைலம்னு பேர் தில் என்ன எள் தில் சம்பந்தம் தைலம் அண்ணு பேர் அதே இப்போ தைலம்னால் பல சரக்கு போட்டு காய்ச்சல் தான் தைலம் அர்த்தத்தில் இப்போ வழங்குது அது பெய்தெய்லம்ன்னு பேர் பட பேர் வச்சுருக்கேன் பல சரக்கு போட்டதுனால பெய்தைலம் என்று பேரை ஒழிய வெறும் தைலம் இல்லை பின்னால் மறுச்சு அது வந்துருச்சு அவை தயிரம நல்லெண்ணிக்கி தான் போயிடும் எண்ணெய் எண்ணு சொன்னால் எல்லா எண்ணெய் தான் அதில் பிரித்து காட்டணும் நல்லெண்ணு போட்டாங்க அது மற்ற கெட்ட எண்ணெய் அப்போ நல்லெண்ணெய் தான் பிரித்து காட்டணும் பாம்பு பாம்பு தான் நல்லா பாம்புன்னு பிரித்து காட்டுறாங்க ஏன் அது கூட குணாதிசயங்கள் வெவ்வேறு அதான் நல்லா பாம்புன்னு பிரித்து காட்டுறேன் பாம்பு தான் நல்ல பாம்பு தான் கடிச்சா சாகசாக ஆனாலும் அதுக்கு சில குணாதிசயங்கள் நல்ல குணங்களாக இருக்கிறதுனால நல்லா பாம்புன்னு போயிடு வைச்சாங்க மற்றத்துக்கெலாம் நல்ல குணம் கிடையாது அப்படி போல் தைலம் என்ன நல்லெண்ணெய் தான் ஆக இந்த மூன்று அந்த கொடுக்குறார் அதில் கீரம் நீர் தைலம் சேர்ந்து தண்ணியில் தண்ணி சேரட்டும் பாலில் பால் சேரட்டும் எண்ணெயில் எண்ணெய் சேரட்டும் பிரிக்க முடியுமா ஐக்கியமாயிடும் பிரிக்க முடியாது பாலில் தண்ணி பயந்தால் பிரிக்கிடலாம் பாலில் பால் சேர்ந்தால் பிரிக்க முடியாது பாலினில் ஐக்கியத்தை பற்றிய பான்மையை போல் உலகத்தின் கண்ணி அது இப்போ தெரிந்து கொள்ள பிரகாரம் அதே போல பூரண பிரமத்தின்கண் பூரண பிரம்மஞானின் பூரண பிரம்மம் அது குறைவில்லாத பிரமம் இருக்குது அதில் பூரம பிரம்மஞானின் அந்த ஆபாச ஆகிய ஜீவன் அவன் பிரம்மபாவனை செய்ய செய்து பிரம்ம அவன் பாவனை எப்படி இருக்குது பிரபாவனை முன்னே எப்படி இருந்தது தேகாதிபாவம் இருக்குது அதனால் பந்தப்பட்டேன் துக்கமடைந்தேன்னு சொன்னான் இப்போ பிரம்மா நாய்ட்ஸ் பிரித்தாச்சு முடிச்சு எடுத்தாச்சு பிரம்ம ஜாதாத்யம் அது ஒற்றுமொழிச்சு நீக்கின பிறகு நான் அவனுடைய சார்ந்த பிறமும் என் நிச்சயம் ஏற்பட்டு போச்சு அப்படி ஏற்பட்ட காரணத்தினால பூரண பிரம்மத்தின்கண் பூரண பிரம்மஞானி சாரல் ஒற்று அதோட ஐக்கிய ஐக்கியமடைக்கிறான் ஏகமாக சந்திரதம் இளங்கான்னு இருப்பேன் எப்போதும் அதோடு தான் ஐக்கியமாக இருப்பான் வழி இதோட ஐக்கியம் சேரது தண்ணி தன்னோடு சேர்ற மாதிரியும் பால் பாலோடு சேர்ற மாதிரியும் எண்ணெய் எண்ணோடு சேர்ற மாதிரியும் இங்கே ஐட்டானத்தோடு ஆர்வமாக இருக்கின்ற ஜீவன் பவனினாலே ஐக்கியமாடுகிறான் உணர்ந்தவன் நிச்சயம் அது மாறுதல் கிடையாது சந்தேக வரும் இல்லாமல் ஐக்கியம் நிச்சயிக்கப்படுகிறது அது நிச்சயப்பட்டால் சரியாக போகமான இப்படித்தான் பால் இருக்குது இன்னொரு இடத்துல பால் இருக்குது ரெண்டு பால் ஒன்றும் சேர்க்கல சேர்க்கிறோம் இல்லை அப்படி போல் பிம்பத்துக்கும் பிரதிபிம்பத்துக்கும் ஏகத்து உண்டு பாசமானிகள்னு பெரும் கண்ணாடியில் நம்ம முகம் தெரியுது அந்த முகமான நம்ம முகம்தான் இருக்க வழியாக வேறு முகம் முகத்துக்கும் இந்த முகத்துக்கும் சம்பந்தம் உண்டு ஆனால் அந்த முகம் வாசம் அல்ல அதில் கண்ணாடியில் ஒட்டிக்கிட்டு இல்லையாது கண்ணாடியில் தோற்றக்கூடிய அந்த முகமானது தோற்றம்தான் தோற்றம் அங்குறதை அங்கீகாரம் பய செய்து கொண்டு அது கண்ணாடி லட்சணங்கள் மூக்கு மொழி கண்ணு காது மூக்கெல்லாம் தெரியுது அதெல்லாம் பிம்பத்தோடு சேர்ந்தது அதனால் அந்த தன்மைகள் பிம்பத்தோடு சேர்ந்ததுன்னு ஏக பாவம் பண்ணவொன்னா ஐக்கிய சீட்டிக்கிது ஆனாலும் அந்த வெம்பமானது அங்கே கண்ணாடு தடுறது தோட்டம்தான் தோட்டத்தை விட்டுட்டு அந்த லட்சணங்களை ஏகப்படுத்தி பார்க்கும்போது தான் இதுதான் பாத சமானின் பேர் பாத சமாளாதிகாரணியம் பேர் புயல் ஒரு பகுதியை நிச்சயித்து உண்மை பகுதியை அபேதப்படுத்தி பார்க்கறது பாசமானிக்காரணம் பேர் முக்கிய சமாளி காரணியம்னா கடகாசம் மகாசம் போல் எப்போது கூட சனம் பிறமும் மே வாசம் அல்ல தான் இதனாலன்னா விருத்தியில் சுழற்சியினால் பிரதிமம் சொல்றதே வாசமாக பிரதிமம் கிடையாது அதனால் பிரதிமம் மித்தியன்னு சொல்கிறது தப்பு இல்லை கண் நம்ம முகத்தை பார்க்கணுமென்னு சொன்னால் எதிர்வலி போய் மீண்டும் திரும்ப தான் பார்க்க முடியும் அதனால் அந்த கண்ணாடியை ஸ்வச்ச திரும்ப சக்தி உண்டு செவத்தில் போய் திரும்பாது செவ் ஒரு மக்கு அது திரும்பார் கண்ணாடி இருந்தேன்னா அது திரும்ப பதார்த்தம் உண்டு தண்ணி திரும்பும் நீ போத்து மீண்டும் திரும்பும் பிரகாசம் பிரகாஷத்தன்மையோடு கூடிய பொருளை பார்க்கும்போது அது விருத்தியானது திரும்பும் சமத்து உண்டு பிரகாசம் இல்லாத பதார்த்தங்களை பார்க்கும்போது அந்த விருத்தி திரும்புறதில்லை அது மட்டும் சமானகரம் இங்கே திரும்பும்போது அது அல்லது கண்ணாடியை நாம் உதாசனப்படுத்தினா திரும்பி நம்ம முகத்தை பார்க்கணும் கண்ணாடி மட்டும் பார்த்தா முகத்தை தெரியாது முகம் கவனிக்காது ஒரு சுழற்சியினால் அது அந்த பிரதிபன் தங்குது தீப்பந்தம் எப்படி சொல்லிச்சுனாக்க அது தீ வட்டம் தோற்றுது அப்படி போல் தங்குறதோடய வாசமாக பிரதிபுமே கிடையாது ஆக விருத்தியின் மூலமாக நம் முகத்தையே பார்க்குறோம் அதே போல் தான் அந்த அந்தக்கண்ணை விருத்தியானது பிரம்மத்தோடு பிரம்மத்தை விருத்தியை போய் போய் மட்டு திரும்பிக்கிட்டே இருக்கு இப்படி திரும்புகிற காரணத்தினாலே பிரம்மத்தையும் பிரதிம அந்த கண்ணை தோற்று அந்த கலந்து தோற்றும்போது அந்த அந்த காரணம் தோற்றக்கூடிய பிரதிபும் அறியாமையினாலே அதோடு சேர்ந்துக்கிடுது அந்த காரணத்தோடு இப்போது இந்த பிரம்மச்சாரம் பண்ணும்போது அதில் சேர்கள் சேர்ந்து இருக்கிறது என்று நித்து வாஸ்தமாக அந்த அந்தக்காலத்தினுடைய விருத்தியின் சுழற்சி தான் பிரதீமா தோற்றக்கூட இல்லை அதனால் அந்த சுழற்சியை நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் இது பிரதிபத்தினுடைய தன்மைகள் போகிற பிரம்ம விம்பத்தின் தன்மை தன்மைகள் அதிட்டான தன்மைகள் அதனால் நான் புரோஸ்வரூபம் அதோடு தான் எனக்கு ஏகத்த உண்டு என்று நினைக்கும்போது அந்த சுழற்சியில் வரக்கூடிய பிரதிம்பமானது விம்பத்தோடு சேரக்கூடிய தன்மை வந்து வந்து வந்துகிடுது அதன் பிறகு முற்றிலும் அந்த விருத்தியை நீக்கிட்டோம்னு சொன்னாக்க அதினத்து ஏகம ஏகத்தடைய ஏதாவது வித்யாமுத்தின்னு பேர் அது வரைக்கும் இந்த நிச்சயம்தான் இப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் நாம் எந்த அளவுக்கு மனதில் திடம் இருக்கோ அந்த அளவுக்கு தத்துவானம்னு பேரும் இல்லைன்னாக்கா தத்துவ ஞானம் ஆகாது முடிச்சுங்க அவுக்கு படில அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது வேற அவுக்கிறது வேறு இப்போ தெரிஞ்சுக்கிறது தான் அது அவங்க அப்புறம் பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுப்பாங்க சொல்லிக் கொடுத்த உன்னையே அப்படி எல்லாம் வந்துருச்சேன் அப்புறம் வீட்டில் படிக்கணும் செய்யணும் அப்புறம் மறுநாளைக்கு வந்து சொன்னாக்க அப்புறம் கெட்டிக்காலத்துலாம் போயிரு அப்படி போல் இப்படிப்பட்ட ஒரு விசாரத்தினால் எப்போதும் பிரம்மத்துக்கும் அந்த பிரிமத்து ஏகத்தும் உண்டு சுழற்சியின் காரணமாக அந்த பிம்பத்துக்கு பிரிம்ப வேறுபாடு வாசமாக ஒரே வடிவம் தான் ஏன்னா இப்போ நிச்சயப்படுகிறது ஒளிய வேறு இல்லை அந்த நிச்சயம் தான் தத்துவ ஞானம்னு போயிரு அப்படி தத்துவ ஞானம் வறுமையானால் இந்த மாதிரி ஏகத்தை சித்திக்கும் பால் பால் சேர மாதிரியும் நீர் நீரில் சேர மாதிரியும் எண்ணெயில் எண்ணின் சேர மாறியும் அவிட்டான செய்வன பிரமத்தோடு அந்த பிரதிம்பம் சேருவது பிரதிம்பம் சேரது இல்லை எப்போதும் அது விறுத்திய சுழற்சியால் பிரதிபமாக இவர்தமாக இல்லை அப்படி நிச்சயம் பண்ணிட்டோன்னா அது சேர்ந்த மாதிரியாகவே இருக்காது தனியாக சேர்த்து இல்லை இப்படிப்பட்ட ஒரு விசாரம் தான் ஞான விசாரம் பேர் எல்ல கருத்து எவ்வளோ சரி பொருவிலா வகண்டானந்த போதமாம் பிரமமாக மருவியே இருப்பதான மாசிலா விதேகமுத்தி பொருளினை அடைந்த ஞானி பூர்வம் போல மற்றும் திருசிய ஜகத்திலென்றும் இயங்கியே ஜனியான் மணிந்த இவிய சொல்லாமல் அறுநூத்தி நாற்பத்தொன்னாது பாட்டு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது பற்றி மீண்டும் குருநாதர் சிசி எனக்கு சொல்கிறதாங்க அத்தியாயம் அதில் ஜீவன் ஜீவன் முத்தர்கள் அனந்தமாக இருக்க காரணம் பெந்த காலத்தில் அவர்கள் அந்த பாவனை மாற்றம் தவிர வேறு பிராரத்தமாக வாசலையாக மாறுறதில்லை நிச்சயமாக மாறுறதில்லை ஆனாலும் இச்சை வறட்சி இதெல்லாம் துர்பலமாக இருந்தால் செயல்படுத்துகிறதில்லை அவ்வளோ தான் வரத்தான் செய்யும் பிரார்த்தம் வாசனைகள் அந்த பழைய வாசல் வரத்தான் செய்யும் வரும்போது அவர்கள் அதை இளைய எண்ணத்தினாலே பலத்தினாலே நீக்கிக்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஆகவே அவர்களுக்கு வாசனைகள் வராமல் இருக்கிறது இல்லை பிரார்த்தம் போகிறதும் இல்லை வாசனை செய்யணும் என்று நாசம் செய்திருக்காங்கன்னாலும் முற்றிலும் நாசம் பண்ண முடியாது அதே போல் மனோநாசமும் முட்டிலும் போகாது சில சமயம் வரலாம் காமராஜ் வந்தாலும் கணத்திற்போ வனத்திற்பற்றான்னு சொல்லப்படுது ஏகத்தியாசம் வரலாம் அவர் வந்தாலும் கூட அது நிலைக்கிறது இல்லை பலம் இழந்ததுன்னு அர்த்தம் வாசனையில் பலம் இல்லை அந்த ராகத்வேஷங்கள் ஆகிய அதுவும் பலமில்லை அந்த ரெண்டும் பலமில்லாத காரணத்தினால வரும் போயிடும் அவ்வளோதான் இனி மழை பெஞ்சது மேங்கல் நிறையா இருந்தால் நல்லா மழை பெஞ்சிருக்கேன் கொஞ்சமாக இருந்தால் போயிடுச்சு அது நல்லா தூரம் போச்சு நிலைக்கலை பாருங்கள் மழையாது வந்தாலும் நிலத்தில் தங்க சீக்கிரம் போயிருக்கும் அது போயிடுச்சு அது அப்படி போகல காமார் வந்தாலும் கணத்திற்கு போவோம் கணத்திற்று பற்றா பலம் இல்லை அதுக்கு ஆதரவு கொடுக்குற ஆபாச பாகம் போயிடுச்சு இப்போது அதிஷ்டான பாகத்தோடு அந்த ஜீவன் முத்தனாக விளங்குகிறான் அதே முத்தனானவன் இந்த துர்பலமாக இருக்கின்றதுக்கு ஆதரவு கொடுக்குறதில்லை செயல்படுறதில்லை அவ்வளோதான் அதனால தான் முன்னே பெற்ற காலத்தில் எப்படி இருந்தாலும் அந்த எடுக்கத்தான் செய்யும் இருந்தாலும் பலம் இல்லாமல் இருக்கும் பலம் இழந்த இழந்ததினால விவகாரங்கள் வந்து வந்து போகத்தான் செய்யும் அப்படி போக செய்யக்கூடிய விவகாரங்கள் உடையவர்கள் அனந்தம் எத்தனையோ போயிருக்காங்க ஒவ்வொரு ஒரு பா மனோபாவம் வாசனை செய்யம் மனசு மு மனோநாசம் இதெல்லாம் ஏழுத்தால மாறிதான் இருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் பிரார்த்தம் அப்படித்தான் ஒரு ஒருத்தர் பிரார்த்தம் ஒருத்துக்கு இருக்கிறதில்ல எத்தனையோ ரகம் யாரு வேண்டாம் அனந்தங்கோடு பிரார்த்தம் வாசனைகள் அனந்தம் மனோபாவனைகள் அனந்தம் என்ன சொல்ல முடியாது ஏன்னா மாயோட பரிணாமம் அவ்வளோ இருக்குது அனந்தங்கோடு பரிணாமம் அடையக்கூடிய யோகித்திருக்கு அதோடைய அம்சம்தான் மனது அது மனது அவ்வளோக்கு இடம் கொடுக்கும் எத்தனை ஆசைகள் புராணங்கள் வித்தியாசங்களில் படித்தோம்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை அது ஆசையின் காரணமாக செயல்பாடுகள் விளைவுகள் வாசனைகள் என்ன நடக்குது பாருங்கள் எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது துக்கம் சுகம் எல்லாம் மாறி மாறிதான் வரும் ஏரா திவசங்கள் பழிக்கு பழித்து எத்தனை இருக்குது அதான் கடைசியில் என்ன பண்ணுறாங்க அதுக்காக தான் அடையிறாங்க ஈஸ்வரத்துக்கு போகிறாங்க வர்றாங்க அப்போது இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அளத்து வைத்தப்பட தெரிஞ்சுக்கணும் அதுதான் மிகப்பெரிய அளவில் மயந்தானே அளவில்லை என்ன அப்படி இருக்கிறதுனால இந்த பொருவிலாக அகண்டானந்த போதமாக பிரமமாக மருவியே இருப்பதான மாசிலா விதேகமுத்தி அப்படி இருக்கிறதுனால இந்த விதேகமூர்த்தி வர்ற வரைக்கும் இவர்களிடத்தில் பாகுபாடு இருக்கத்தான் செய்யும் அர்த்தம் மருவியே இருப்பதான மாசிகளா விதேகமூர்த்தி பொருளினை அடைந்த ஞானி பூர்வம் போல முன் அஞ்ஞான காலத்தில் போல மற்றும் திருசிய ஜகத்தில் இந்த காணப்படுகின்ற உலகத்தின் கண்ணி என்றும் தியங்கையே தனியான் வாய்ந்தான் மீண்டும் அவன் மயக்கத்தோடு குறி பறக்க மாட்டான் பிறக்க மாட்டேன் காரணம் என்னான்னா ஜீவனத்திலே அடைஞ்சது தான் காரணம் மீண்டும் இன்னொரு தாய் வயத்தில் பிறக்கும்படியாக சங்கல்பங்கள் இல்லை ஆசாபாசம் இருந்தால் மீண்டும் அஞ்ஞான தாய்கள் தந்தையில் பிறகுதான் வேணும் அஞ்ஞானி தாய் தந்தையில் பிறத்தவங்க அஞ்ஞானி தான் இருக்கிறாங்க அவர்கள் அபியாசில் இருந்தாக கொஞ்சம் விவேகம் உள்ள குடும்பங்களில் பிறக்க வைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு அது இருந்து தொடரலாம் விட்ட இடத்துல தொடரலாம்னு சொல்லப்பட்டிருக்கு மா மக்களுக்கு கிடைக்குமா அதான் ஜனானம் பெற்றவனுக்கு பிறப்பு இல்லாதனாலே அதன் மீண்டும் ஜனியான்னு சொன்னான் இப்போ அபியாசிகள் ஞானிகளுக்கு பயம் இல்லை அது முடிஞ்சு போச்சு அதனால் அவர்கள் பிறப்பு இல்லை அஞ்ஞானிகள் பிறப்பு பயப்படுறதில்லை அவரே சொல்லுவோம் இது எத்தனை பிறப்பு அடைஞ்சாலும் சரி இந்த காரியத்தை முடியாது முடிக்க மாட்டேன் அப்படிமா அடுத்த பிறகு பார்த்துக்கலாம் அவர்க அஜகத்தில் என்றும் தியங்கியே ஜனியான் அவர் மீண்டும் மயக்கத்தோடு கூடி பிறக்க மாட்டான் அருமையாம் பரசி வைக்கம் அறிந்தனன் ஞானத்தியால் ஒருமையில் அவித்தையாதி உடலறி பட்ட பின்னர் பெருமையுள் தன்னியாசே நிற்பதாலே அவனுக்கெங்கும் பிறப்பதும் உண்டோ சொல்லாய் அடுத்து நாற்பத்தி போட்டு அருமையாம் பரசீவைக்கு அறிந்த நன் ஞானத்தையால் கிடைத்தற்கரிய இந்த ஞானம் ஜிவபிரம்ம ஏகத்துவம் அறிவதென்னா சாமான்யம் இல்லை மிகவும் அரும்பாடுபட்டு சம்பாதிக்கக்கூடிய பெருவி சொத்து அடிப்பட்டு அக்னியினால் ஒருமையில் அவித்தை அதாவது ஒருமையில் ஏகமாக இல்லாத பரிச்சின்னமாக இருக்கின்ற அந்த அவித்தை ஆதி என்னதுனால மனசு இவை உடல் எரி பட்ட பின்னர் சத்யஞானமாக எரியில் பட்ட பிறகு பெருமையுள் சன்னியாசி பிரபமாய் நிற்பதாலே அவர் சன்னியாசிக்கு ஒரு பெருமை உண்டு அதில் பிரம்மஞானி ஆனால் இன்னும் பெருமை அதிகம் பிரம்மாய் நிற்பதாலே பிரம்மாவனுக்கு எங்கும் பிறப்பதும் உண்டோ சொல்ல பிரம்மாவனுக்கு எங்கேயா பிறக்க முடியுமா ஒருபோதும் பிறக்க முடியாது ஏன் அப்படின்னு சொன்னால் பாவனினுடைய இடம் தான் காணணும் அவனுக்கு நான் அகண்ட தட்சானந்தபுரம்னா பாவனை இடப்பட்டு போச்சு அகண்ட தட்சானந்தபுரம்கிற நிச்சயம் இருக்கும்போது அது என்ன தாயத்தில் போய் பறக்க போகுது அந்த பாவனை பறக்கிறதுக்கு உரிய பரிசுன பானன் இல்லையே ஆகவே அதை பாவனை தான் காணணும் அதோட என்னிடத்தில் பந்தம் கிடையாது சஞ்சீதம் தத்துவ ஞானத்தால் நாசம் அடைஞ்சிட்டதுனால இன்னொரு பரப்பக்கூடிய பிரார்த்தம் இல்லாமல் போகுது பிரார்த்தம் இல்லாத காரணத்தினாலே எப்படி பறக்க முடியும் பறக்க முடியாது பிரதராதாத்மியம் ஆத்மானதம் ஒற்றுமையச்சு ஒரு காலத்தில் இருந்தது தான் அதனால் நீக்கிய தத்யானத்தை நீக்கியாச்சு இப்போது நான் பிரம்மஸ்வரமாக இருக்கிறேன் சச்சித்தானந்த நித்யம் பூர்ணமாக இருக்கிறேன் என்று நிச்சயந்தான் மேலும் இருக்கக்கூடிய பரிச்சின்னன் சரீரம் இந்த சொந்தக்காரன் ஊர்காரன் ஜாதிக்காரன் கருப்பணி சேப்பான் கட்டியான்னு இந்த பானையெல்லாம் போயிடுச்சு அப்படி போன காரணத்தினாலே அவனுக்கு எப்படி பிறப்ப வரும் அதனால் ஆகாயம் பட்டுவதில்லை ஆகாமியமானது புண்ணிய பாவங்கள் ஞான காலத்தில் செஞ்சாலும் கூட அதை தீவல் நல்லவர்கள் பிரித்து கொண்டு போயிட போகிறதுனால இவனுக்கு புண்ணியபாவ சம்மந்தமும் இல்லை அப்படி பிறப்பை எப்படி வரும் இத்தகைய விசாரத்தினாலேயும் தத்துவ ஞானம் அடைந்த அது தைரியத்தினாலேயும் சஞ்சீதம் ஆகாமியம் பிரார்த்தம் அதாவது சஞ்சித ஆகாமியம் பிரார்த்தம் மூணும் லட்சக்காரத்தினாலேயும் அவனுக்கு பிறப்புக்கு இடம் ஆகவே இத்தகைய ஒரு சிந்தனையின் திடம் பிறப்புங்கிற பேச்சுக்கு இடமில்லாமல் போகுது அப்புறம் பிறப்பு சொன்னாக்க என்ன இல்லை சுரூபத்தில் ஒழுங்க வேண்டியதுதான் அந்த மனது சொரூப பாவனை இருக்கிறதுனால சொரபதம் அவனமானது வேறு எங்கே வெளியில் பாவா வெளியில் போகும் அஜே வெளி பாவனை நான் யாழை அல்ல பணக்காரன் நான் அந்த ஜென்மத்தில் பெரிய பணக்காரர் வீட்டில் பறக்கணும் அல்லது பெரிய படிப்பார் வீட்டில் பறக்கணும் அல்லது ராஜா வீட்டில் பறக்கணும் இப்படிப்பட்ட பாவனைகள் சாகராமன் அப்படின் அங்கே தான் இங்கே அப்படி இல்லையே ஆனால் எங்கே நிறைந்தது அஜயானந்த பிரம்மஸ்வரூபம் விதினைத்தும் பிரமையானால் அற்பமில்லை காண்கின்ற பதார்த்தங்கள் எல்லாம் வெறும் தோற்றம் நேகனானாஸ்திக்கின்றன நானா என்பது அற்பமில்லை இருப்பது ஒன்று தான் அந்த ஒன்று தான் உங்களை அரிசியான செய்தன் நீக்குமே இடத்திலே மாய மாயாக்காரர்கள் ஒரு தோற்றம் நிழல் போல் வந்து போகின்றன இப்போது எனக்கு அந்த நிச்சயம் வந்ததினால அந்த நிழல் வந்தான் என்ன போனா என்ன உதாசீனமாகிட்டும் காணொலி ஜெலம் தோட்டினான் என்ன தோற்றாவிட்டார் பழுதியில் போக தோட்டினான்னா தோற்றா அப்படி போல் ஏகாதி பிரபஞ்சம் தோற்றினா தோற்றட்டும் தோற்றாவிட்டால் போகட்டும் எனக்கு அதனால் எந்த விதமான கடையில் கிடையாது சரீராதி நன்மை அடைஞ்சால் அடையட்டும் அல்லது கெடுதலாக போனாலும் போகட்டும் ஊர் மக்கள் தோற்றட்டும் போட்டினா போற்றட்டும் எனக்கு அதனால் எந்தவித ஆணி கிடையாது இப்படிப்பட்ட விசாரம் செய்து நிச்சயம் செய்த அது இடைஞ்ச ஆணைக்கு ஏன் பேங்கி போகுது அந்த மனது எங்கே போகும் சொல்கிறது தான் சொர்பம் வந்து அது இடம் ஏற்கனவே சுரப திருஷ்டியை திடமாக இருக்கிறதுனால சொரப்பு தான் போ வேறு என்ன பண்ணலாம் அதனால் பிறப்புக்கு இடமில்லை பிறப்புங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை என்று இந்த பாட்டில் வித்யாஞ்சு ரசி சொல்லி முடிக்கிறார் மித்தையாய் தோன்றும் மேவிய வதனின் சுத்தமாய் ரச்சுவென்கண் சோதிக்கில் இல்லாததே போல் மித்தையா மழையாலே மேவிய பந்தமோச்சும் சுத்தமாம் ஆன்மாவின் கண் சோதிக்கில் என்று இல்லை அதனால் திருஷ்டான் சொல்றார் மித்தையாக தோற்றக்கூடிய ரஜி சர்பம் விசாரணை செய்யும்போது அதை பாம்பு இருக்கிறதில்லை பழுது மட்டுமே இருக்கு அப்படி போல் இந்த நாமறு பிரபஞ்சமெல்லாம் வெறும் தோற்றம் விசாரணை செய்து போகும்போது இது இல்லைன்னு நிச்சயிக்கப்படுகிறது மித்தையே நிச்சயிக்கப்படுகிறது அது மிச்சயம் நிச்சயிக்கப்பட்ட பிறகு அந்த நாமல பிரபஞ்சம் தோட்டின என்ன என்ன எது எஞ்சி இருக்கிறது பழுது எஞ்சியிருக்கிற மாதிரி பிரம்ம்தான் எஞ்சிருக்கிறது அத்தகைய பிரம்மஸ்வரபம் நானாக இருக்கிறேன் ஏன்னா கன்னிமா பிரம்மஸ்வரபம் கிடையாது அதனால் அந்த பிரம்ம பாவனை திடமாகறதுனால இந்த நாமரை பிரபஞ்சத்தில் உதாசீனம் மித்யா பாவனை திடமாகறதுனாலே இது தள்ளத்தக்கதாலும் கொள்ளத்தக்கது ஏற்படுகிறது அப்படி இருக்கிறதுனால பழைய சிட்டாந்தத்தின் மூலமாக தோற்றம் பாம்பாக தோட்டினாலும் கூட விசாரணைக்கு ஜலத்துவம் பண்ண பிறகு பாம்பை தோட்டினாலும் கூட பயம் இல்லை கானஜலம் ஜலமாக தோட்டினாலும் கூட விசாரணைக்கு பிறகு அது தோட்டினாலும் கூட ஆசை உண்டாவதில்லை இப்படிப்பட்ட விசாரத்தின் காரணமாக இந்த பிரபஞ்சம் சோழின்றி அழிகிறது பரணாமல் யோகி தொடர்கிறது தேகாது பிரபஞ்சம் நிலை இல்லாது அதில் வரக்கூடிய சோதுக்கங்கள் நிலையில்லாது மாறிக்கொண்டே இருக்கிறது மாறிக்கொண்டே இருக்கிறது மாறாத ஆத்மா இருக்கிறது அதுதான் நான் அதுதான் உண்மை சுரூபம் என்று இப்படிப்பட்ட விசாரணை செய்கிறதுனாலே அந்த திடமான மனசானது சொருபத்தையே நாடி சுருபத்திலேயே இருக்கிறதுனால அது இதே முக்தி தான் கடைசியில் வரும் வழிய இந்த பிறப்புங்கிறது பேச்சு இடமே இல்லை ஆகவே பழதி திஷ்டாந்தம் பாம்பு பழதி பாம்பு திஷ்டாந்தம் கொடுத்து மிரமும் முடிக்கிறார் என்பது இருளும் அவர் அணத்தே இருக்கும் மேல் பந்தமென்றும் மருளும் ஆவரணசக்தி மறுக்கும் மேல் மோட்சம் என்றும் ஒரே செய்யாததாக உண்மையே பிரமமன்றி இருளும் ஆவரணசக்தி எவ்வளவும் இல்லாததாலே நாற்பது நாளில் பாட்டுல இது ஒரு விதமாக சொல்றார் இருளும் ஆவரணசக்தி இருள் மறைப்பு இருட்டோடு கூடிய அதாவது பொருளை விளங்காத்தன்மையாக விளங்க காட்டூடிய ஆவண சக்தியானது அஸ்தாபாத ரெண்டு பிரிவு இந்த ஆவண சக்தியானது இருக்கும் மேல் இருக்கிற காரணத்தினால் பந்தம் என்றும் அபியாச காலத்தை நினைக்கிறோம் மருளும் ஆவர சக்தி மறிக்கும் மேல் நம்ம எல்லாம் மயக்க வைக்கக்கூடிய ஆவண சக்தி நீங்குமே மோட்சம் என்றும் என்று திட்டம் போடுறோம் உரை செய்ய ஒனாததாகும் இப்படி சொல்லக்கூடியதில் அபியாச காலத்தில் உண்டு அதெல்லாம் சரிதான் ஆனால் ஞானம் அடைந்த பிறகு உண்மையில் பிரமமின்றி வாஸ்தவமாக பிரமத்தை தவிர இருலும் ஆவரண சக்தி எவ்வளவும் இல்லாததாலே அப்போது இருந்ததுன்னா என்ன அர்த்தம் சத்திய புத்தி இருந்தது அது சத்திய புத்தி போய் இல்லை ஆவண சக்தி சத்தியமாக இருந்து நம்மை மறைத்தது அதன் பிறகு ஞானம் வந்த பிறகு அந்த சத்தியை அது நீங்கி விட்டுறது சத்தியை ஊற்றி போயிடுச்சு அதனால இப்போது எனக்கு முத்தி கிடைச்சது என்று அபேச காலத்தில் இருந்த பானம் இருந்தாலும் கூட ஞானம் வந்த பிறகு அது எந்த காலத்திலும் சத்தியம் கிடையாது அது மித்தியாவசியம் அது என் மித்த கா மித்தியாவசியவை அஞ்ஞான காலத்தில் சத்தி பண்ணி நினைத்தது தான் பந்தமரிய கிடையாது ஆக எந்த காலத்திலும் பிரமத்தை எல்லா ஓர் கிடையவே கிடையாது அப்படி இல்லாத ஒன்றை இருக்கிறதாக நினைத்ததற்கே அதுதான் பந்தம் அத்தகைய பந்தப்பட்ட நிலையை நீக்கின பிறகு இப்போது நான் பிரம்மசூரமாக இருக்கேன் உரிய பிரம்மத்துக்கு அந்நியமாக இல்லை என்று ஒரு திட ஞானம் அதனால் சரீராதிகள் அல்ல சரீர சம்பந்தமான விவகாரங்கள் எல்லாமே பொய்பொருள் பொய் விவகாரம் உடைய வாசமாக இல்லை என நிச்சயம் அந்த நிச்சயம் இவர்களுக்கு துக்கத்தை கொடுப்பதில்லை துக்க நிவர்த்தியை கொடுக்கிறது சுகத்தையே கொடுக்கிறது சுக தான் இருக்கிறேன் என்ற சுகமே அங்கே நிலைக்கிறது அதனால் மன அமைதி தான் காரணம் இது விசாரணத்துக்காக மன அமைதி அடைகிறது அமைதிக்கு பிறகு ஆத்மானந்த வெளிப்படுகிறது அதனால் சுகம் தோற்றுது அப்படிப்பட்ட நிச்சயம் பிரம்மஞானி கொண்டு சொல்கிறான் சர்வதா விளங்கான்கின்ற சத்திய பரமன்றி இருளும் மாவரமாதி ஏதுமே இருக்குமாகில் பரமபத்து விதம் தன்னை பரமபத்து விதத்தன்மை பாலனே ஆணி ஆணியாகும் மரும வாணிதன்னை மாமரே தைக்க மாட்டாம் சர்வதா விளங்கானின்ற சத்திய பரமன்றி இந்த நான் அறுநூத்தி நாற்பத்தி எப்போதுமே விலகி கொண்டிருக்கிற சத்தியபிரமம் ஒன்று தான் அது அல்லாமல் இருளும் ஆவரணமாக ஏதுமே இருக்குமாகிலும் அதற்கு வேறாக ஒன்று சத்தியவஸ்து ஆவரணமானது சத்தியமாக இருக்குமே ஆகும் என்னாகும் பரம அதிவிதத்தன்மை பாலனே ஆணியாகும் ஏ ஹிஷ்யனே மேலான அதிவத்தன்மைக்கு அந்த குற்றமாகும் அதிபதத்தன்மை இருக்காது ரெண்டாவாசி இருக்கலாம் ஆனால் பொய் வச அங்கீகாரம் பண்ணிக்கணும் மேவரசு அங்கீகாரம் மாதிரி ரெண்டாயிடுச்சு துய்தமாச்சு துய்த மதங்கள்லாம் ரெண்டும் மூணும் சத்தியம் ஜீவன் ஈஸ்வரன் உலகம் மூணும் சத்தியம் அந்த மூணில் ஒன்று ஆசி அதிஷ்டம் அதாவது சத்தியம் இது ஆசிரிய சத்தியம் இது வாச அதாவது சத்தியத்தில் இது முக்கியம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி சத்தியத்திலேயே முக்கியம் அமுக்கியம் என்று எல்லாம் பேர் சத்தியம்தான் அது பேர் அவர்கள் சத்திய சத்துக்கு இலக்கணம் சரியாக சொல்கிறதில்லை திருக்காலம் அபாத்தியமாக இருப்போம் சத் மூன்று காலத்திலையும் கெடாமல் இருக்கிறது சத்துன்னு சொன்னாக்கா ஒத்துக்கிறது இல்லை ஒத்துக்காததுனால தான் அவங்க சத்தியம்னு ஒத்துக்கிறாங்க அவர்களுக்கு ஆவண சக்தி ஒன்று மறைக்குதுங்கிறது இல்லை சூழ சேரம் சூஷேரண்டு தான் சூழசேரம் விழுந்துட்டாக்க சூழ்சேரம் அந்த பதமத்தில் அடைகிறது பகவானிடத்தில் போய் சேருகிறது என்று பாவனே அது அப்படி ஒரு பாவாக துவேத மதவான் பெரு ரெண்டு சத்தியம் இங்கே அப்படி இல்லை ஒரு வருஷத்தை தவிர ரெண்டாவது வருஷ தோற்றம் இருந்தால் அது மித்தியா தோற்றம் வேண்டிய வாசம் இல்லை பழதிப்பாம் போல் ஆகாயத்தில் வானகரம் போல் என்று சமான் சொல்லப்படுகிறது சர்வதா இளங்கான் என்ற சத்திய பிரமன்றி இருளும் ஆவரண மாதி ஏதுமே இலங்குமாகில் இருக்குமாகில் வாஸ்தவருக்குமாகில் பொய்யாக இருக்கலாம் பரம மேலான அதிவிதத்தன்மை பாலின ஆணி ஆகும் தன்மைக்கு அர்த்தம் மருமவு ஆணி தன்மை பொருந்துகின்ற குற்றத்தை மாமரை சேய்க்க மாட்டான் சேஷ்டம் வேதமான ஒத்துக்கொள்வதில்லை பரமாத்வைதம் பரமத்யார் வேறு கிடையாது ஏகான்வாதம் சொல்லுவாங்க உரிய ஆத்மா தான் அப்போ அதெல்லாம் எப்படியா இருக்க முடியும் கண்ணுங்கன்னா அல்லாத சத்தியமாக இருக்கு எப்படி பொய்யன்னு சொல்கிறது அப்படின்னு சொன்னால் படுதில் பாவம் கண்ணுக்கு நல்லா தெரியுது இல்லவா அப்புறம் ஓடுறோம் இல்லை பயந்துக்கிட்டு சத்தியமானு சொல்கிறோம் அப்புறம் மித்யா எப்படி வருது விசாரத்துக்கு பிறகு வருது அது போல் இந்த நம்பரை பிரபஞ்ச விசாரத்தை பிறகு புத்தி மித்தியாக நிச்சயமாக கிடையாது ஓகே அதற்கு முதல்ல நிச்சயம் பரதில்லை விசாரணைக்கு பிறகுதான் அப்படி என்ன விசாரம் மூணு காலத்து இருக்கணும் ஒரு காலத்து இருந்து ரெண்டு காலத்து இல்லைன்னா அது மித்திய மூணு காலத்து இல்லையே அர்த்தம் ஒரு காலம் இருந்தாலும் கூட இல்லை தான் மூணு காலத்து இல்லை தான் தோற்றம் தான் ஒரு காலத்தில் இப்படி இவர் திட்டாந்தாட்டாதினால பண்ணாதனால இருக்கு இருக்குதுன்னு சொல்கிறது எப்படி வாசமாக ஜாகிர சப்பரத்தில் இல்லை சப்பரத்தில் ஜாகிரத்த இல்லை இரண்டு சுளுத்தல் இல்லை மூணும் திரியத்தில் இல்லை இது ஒரு பட்சம் சென்ற காலத்தில் இந்த காலத்தில் இல்லை இந்த காலத்தில் உள்ள எதிர்காலத்தில் இல்லை ஆனாலும் மூன்று காலத்திலும் பார்ப்பவன் எவனோ அவன் இருக்கிறான் மூன்று அவசியங்களும் எவனோ அவன் இருக்கிறான் இது நிகழ்காலம் இந்த உலகம் முன் ஜென்மங்கள்லேயும் இருப்பதாக பானம் உண்டாகிறது அடுத்த ஜென்மத்திலையும் இருப்பதாக பானம் உண்டாகிறது ஏன் என்று சொன்னால் என்ன பாவம் செஞ்சானோ கஷ்டப்படுறேனே அப்படிங்கிறான் என்ன புண்ணியம் செஞ்சானோ சுகமாக இருக்கேன்னு சொல்கிறான் அப்போ முன்ஜென்மத்தை எடுத்துக்கொள்கிறான் இப்போது புண்ணியம் செய்தாக்க ஸ்வர்க்கத்துக்கு போகலாம் அடிஜன்மம் நல்லா சுகமாக இருக்கலாம் என்று புண்ணியம் செய்ய ஆரம்பிக்கிறான் இப்போது பாவம் செஞ்சாக்க நலகத்துக்கு போகலாம் அதனால் இப்போ பாதம் செய்யப்படாது அடுஜென்மத்தில் இழிவாக இருக்கும் என்று பாயம் செய்யப்படாதனே உணர்வு இருக்குது இதெல்லாம் இந்த உணர்வு எல்லாம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த உணர்வானது சத்தியமங்கிற புத்தியினாலதான் வருது ஆனால் விசாரணை பண்ணி பார்த்தா எல்லாம் எல்லாமே எல்லாத்திலையும் அதிர்ஷ்டானமாக இருக்கிறதுனால ஒரு காலத்து எந்த ஒரு காலத்துக்கு போனால் அது மெத்தியே தான் பொய்யே தான் அழிஞ்சு போச்சு மூன்று ஜ மூன்று அப்புறம் மூணு காலங்களிலும் மூணு ஒரே படித்திரமாக தான் சத் அதுதான் ஆத்மா நானும் ஒரே படித்திரமாக என்னை தவிர இதெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறதுனாலே அத்தியம் நிச்சயிக்கப்படுகிறது மாறும் சிவா முடியும் எதுவோ அமைச்சை தான் என்று இப்படிப்பட்ட விசாரணை செய்கிறதா மிச்சம் நிச்சயப்படுறதுக்கு காரணம் உடைய வெறுமனையை மேல் போக்காக பார்த்து சத்தியமாக கண்ட பொருள் கொண்டு வர முடியாது சொப்பனத்தில் அங்கே காய்ச்சல் படுத்த படுத்துகிறேன் இங்கே ஆரோக்கியமாக இருக்கான் இங்கே ஆரோக்கியமாக இருக்கோம் அங்கே அப்போ எதை நான் ஏற்றுக்கொள்வது அது சரி வந்து சரியுமா இப்படின்னு விசாரம் பண்ணி பார்த்தா ரெண்டு சரியும் இல்லை ரெண்டையும் கண்டுகொள்ள இருந்த எவனோ அவன்தான் வார்த்தவம் அவனுக்கு எந்த காட்சியலும் இல்லை எந்த சுகமும் இல்லை துக்கமில்லை உரிப்படித்தனமாக இருக்குது அவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அவன் பிறக்கமில்லை இறக்கமில்லை இப்படிப்பட்ட ஒரு விசாரம் இல்லாம் சத்தியத்தன்மையை உண்டாக்கும் ஆத்மாவுக்கு அது புறம்பாருலாம் மித்தியாசம் உண்டாக்கும் என்பது சாஸ்திர சம்பளம் அதனால்தான் மாமரே சேர்க்க மாட்டான் ஒத்துக்கொள்ளாது ஒரு முயலால் இரவி இரவியில் ஏற்றுமா போல் ஈனராகின்ற மூடர் பரவிய மனத்தால் வந்த பந்த மோச்சங்கள் நம்மை பொருளா பிரமத்தின்கண் பொய்யதாய் கற்பிப்பாராம் விவே சொடாமல் அறுநூத்தி நாற்பத்தாறது பாட்டு அதாவது பிரமத்தின் நிலையை பற்றி தெரிந்தவர்கள் நிபுளி இருப்பார்கள் என்பதை பற்றியும் இன்னும் அதனுடைய லட்சணங்களை விரிவாக சொல்லியும் சீடனுக்கு இடமாகும் மீண்டும் சொல்கிறார் அந்த லட்சணங்கள் எவ்வளோ சொன்னாலும் பொருந்தும் அதனால் எல்லாம் சொல்ல முடியாது என்றாலும் கூட சில முக்கியமானவற்றை சொல்லிக்கொண்டு போகிறார் என்ற அர்த்தம் அதில் இது ஒன்று விரிவூறும் முகிலால் வந்த விரிவு பொருந்திய முகில் மேகங்கள் அதனால் உண்டான விடியினால் ஆவரணம் தன்னை அந்த கண்ணின் மூலமாக அந்த மேக மறைப்பை இரவியில் ஏற்றுமா போல் சூரியன் மறைந்து விட்டான் என்று சொல்கிறோம் மோடம் பிடிச்சிக்கிச்சு சூரியன் காணும் நம்புறோம் சூரியன் மேத்காந்தா போயிருக்குதா செய்கிறார் அதுபோல் ஈனராகின்ற மூடர் பரவிய மனத்தால் வந்த பந்தமோட்சங்கள் அதுபோல் இழி பொருந்திய மூடல் இருக்காங்களே அஞ்ஞான மூடர்கள் அவர்கள் பரவிய மனத்தால் உலக விஷயங் விஷயங்களிலே விஸ்தாரமாக வீழ்ச்சியிருக்கிறார்கள் மனதை அதனால் உண்டான பந்தமோட்சங்கள் பந்தமும் அதை நிவர்த்தி செய்வதற்கான முயற்சி முர்த்தி அடைகிறதும் இதையெல்லாம் பொருவிழா பிரமத்தின்கண் புயதாய் கற்பிப்பாரான் வாஸ்தவாக பிரமத்தில் இல்லை என்றாலும் கற்பித்தந்தான் பழுதிப்பாவம் போல தான் இல்லாத ஒன்றிலே இருக்கிறதாவது கற்பிக்கிறது தான் அதான் மயன் சாமர்த்தியம் ஏன் கற்பிக்கிறாங்கன்னா மயன் சாமர்த்தியம் அப்படி இருக்கு இந்த மா எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது சொல்ல முடியும் அநிலசனியும் இதான் உலகத்தில் உங்கள் லோகங்களும் உள்ள விவகாரம் தான் வாஸ்தவமாக சூரியன் விண்ணிலே இருக்க இடையில் ஒரு மேகமானது எப்படி மறைக்கிறதோ அதை கண்டு சூரியன் இல்லை மறைப்பட்டான் என்று சொல்வது எப்படியோ அப்படி போல பிரம்மசுரபம் எங்கே நிறைந்து எப்போதும் இருக்க அதில் பந்தமடைந்தேன் என்றும் குரு சாஸ்திரங்களன் மூலமாக முத்தியடைந்தேன் என்று சொல்வதெல்லாம் மாயனுடைய விவகாரம் இல்லையா பரம்புள்ள பிரம்மத்தின் விவகாரம் அல்ல இது எப்போதும் அது விடுபட்டதாக இருக்கிறது பந்தமோட்சம் கிடையவே கிடையாது பந்தம் இருக்குன்னா மோச்சம் வேணும் பந்தமே இல்லைன்னா மோசமே கிடையாது ஈனராகிய மூட இருக்கு அது தோற்றுதுன்னு சொன்னார் ஆகவே அஞ்ஞான காலத்தில் இல்லாதவண்டு தோட்டத்தான் செய்யும் அதாவது நின்றவனுக்கு இரண்டதெல்லாம் பேய்யம்மாங்க அப்படி போல் பயந்தவனுக்கு எங்கே பார்த்தாலும் பேயா தெரியும் அதுபோல் அஞ்ஞான காலத்திலே எல்லாம் நாம தோற்றம் சொல்ற அகில வரி ஒரு வக்கரத்தில் இகுதிலை இகுதுண்டென்னும் இவ்வித தோற்றம் எல்லாம் பகர்மன தர்மம் என்று பரத்தினுக்கிலாததாலே புகழமே பொய்மாயை தந்ததே யாம் அறுநூத்தி அகில அத்துவித அசங்க அறிவுறு அக்கலம் அகிலம்